அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கும் அழுந்தும் அழறு ஒருமை பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அழறு பேதைமை என்கின்ற அதிகாரத்தில் உள்ள பொருளை அறிந்து கொண்டு வருகிறோம் முதல் இரண்டு குரட்பாக்கள் பேதைமை அதாவது அறியாமையின் இலக்கணத்தை உபதேசித்தது பிறகு இரண்டு குரட்பாக்கள் மூன்று நாலு இந்த இரண்டு குரட்பாக்களும் அறியாமையை உடையவனுடைய செயல்பாடுகளை கூறியது இப்பொழுது வள்ளுவர் சற்று கடுமையாகவே அறியாமையை நீக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த குரட்பாவை அருளியிருக்கிறார் அதாவது பேதை பேதைன்னு சொன்ன அறிவிலி அறியாமையை உடையவன் எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அழறு எழுமையும்ன வருகின்ற எல்லா பிறவிகளிலும் எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் நரகத்திலே அழுந்து இருக்கும் அளவு தான் அளறு புக்கும் அழுந்தும் அளறுன்னு சொன்ன நரகம் புக்குன்னா புகுந்து அழுந்தும்னா அதுலயே இருப்பான்னு அர்த்தம் நரகத்திலேயே புகுந்து அழுந்தி கிடப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் படிக்காதவன் வாழ்நாள் முழுக்க துக்கப்பட்டு கொண்டே இருப்பான் பிறவிகள் தோறும்னு அர்த்தம் ஆக படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது மன படிப்பு செல்வம் தர்ற படிப்பெல்லாம் செகண்டரி மன அமைதிக்குள்ள கற்கணும் ஏன்னா சமூகத்தில் எல்லாரும் மன இருக்கணும் அது எந்த நிலையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் அமைதியோடு இருக்கணும் செல்வம் வரலாம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அழறு அதுக்குரிய காரியத்தை என்ன பண்ணுவானா ஒருமை செயலாற்றுங்கிற ஒரு பிறவியிலே அத்தனை செஞ்சிருவானா இந்த ஒரே பிறவியில வரக்கூடிய ஏழேழு பிறவிகளுக்கும் என்ன பண்ணுவான்னா நரகத்திலேயே கிடக்கிற மாதிரி துக்கப்படுற மாதிரி காரியத்தை ஒரு பிறவியில செஞ்சிருவான் அவ்வளவு பாவம் செய்வான்னு அர்த்தம் அவ்வளவு தவறுகளை செய்வான் எனவே இதை தவிர்க்கணும்னு அர்த்தம் இது எதுக்காக திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா நாம் இந்த குரூப்பில் இருக்கக்கூடாது நம்ம வரக்கூடிய பிறவிகளிலெல்லாம் நாம் இன்பமாக இருக்கணும் அப்படி இன்பமாக இருக்கிற செயலை செய்யறதுக்கு இந்த ஒரு பிறவிலேயே இனி வரக்கூடிய எத்தனை பிறவிகளாக இருந்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நாம இன்பமா இருக்கிறதுக்கான செயல்களை செய்யணும் அதற்கு அறியாமையை நீக்க வேண்டும் அறிவை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலினுடைய கருத்து ஆகவே இது ஐந்தாவது குரல் இந்த குரலில் சிறப்பாக சொல்றார் இன்னும் அழுத்தமாக மனசில் பதியறதுக்காக இந்த குரலை சொல்லியிருக்கிறார் இதை எதிர்மறையில் சொல்லியிருந்தாலும் நாம் உடன்பாட்டு முறையில் புரிஞ்சுக்கணும் அதாவது அஜானி படிக்காதவன் அறிவை வளர்க்காதவன் வரக்கூடிய பிறவிகளிலெல்லாம் துன்பத்திற்கு காரணமான செயலை இந்த ஒரு பிறப்பிலேயே செய்து விடுவான் எனவே நாம என்ன பண்ணணும் இந்த ஒரு பிறப்பிலேயே வரக்கூடிய பிறவிகளுக்கெல்லாம் இன்பமாக இருக்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்று அதற்காக கல்வியை கற்க வேண்டும் அறிவை வளர்க்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருமை செயலாற்றும் பேதை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வளர்க மனித தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன்